நீங்கள் வெறுக்கும் காரியங்களும் உருவாகும் என நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் கூறினார்கள் இறைதோதர் அவர்களே எங்களுக்கு இது விஷயமாக நீங்கள் இடும் கட்டளை என்று நபி தோடர்கள் கேட்டனர் உங்கள் மீதுள்ள கடமைகளை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹுடன் கேளுங்கள் என்று நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் ஒன்று மூன்று